يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتيسابا غفر له ما تقدم من ذنبه وقال ايضا من قام رمضان ايمانا واحتيسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال صلى الله عليه وسلم فهل انئتم الله سبحانه وتعالى ورونه كي ارتآكم صلاه وسلاما الى النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் உண்டு கூடி இருக்கும் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு அல்லாவுடைய கட்டளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகுந்த தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசி செய்து கொள்கிறேன் இத்த புல்லாக ஐசுமாக்குமிக்க அல்லாவி நல்லடியார்களே அல்லாத்தாலா அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு ஏற்ற சிறந்த அமல்களை இவாதத்துக்களை கடமைகளை அல்ல நமக்கு அட்டவணைப்படுத்தி நேரம் குறிப்பிட்டு காலம் குறிப்பிட்டு தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அந்த அமைப்பிலே நாம் ஒரு சில தினங்களில் முகம் கொடுக்க இருக்கின்ற புனிதமான சங்கையான ஒரு மாதம்தான் ரமதானுடைய மாதம் கண்ணியமானவர்களே ரமதானை எதிர்பார்ப்பதிலே பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இருக்கிறார்கள் சிலர் எல்லா காலங்களிலும் சகலவிதமான இபாதத்துகளிலும் அமல்களிலும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அவர்கள் ரமதானில் இருக்கின்ற அந்த இபாதத்துகள் அமல்களையும் விடாமல் செய்கின்ற ஒரு பண்புள்ளவர்கள் இவர்களைத்தான் இஷ்டிகாத்துள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்த முடியும் எப்பொழுதுமே இபாதத்துகளிலே நிலையாக இருப்பவர்கள் இன்னும் கூட்டம் இருக்கிறார்கள் ரமலானில் இபாதத்திலே கொடி கட்டி பரப்பார்கள் கொடி கட்டி இபாதத்துகளிலே பறக்கின்றவர்கள் விமானமேறி உம்ராவுக்கும் பரப்பார்கள் ஏனைய காலங்களிலே அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் பாரிய தொலை தூரம் இது விரும்பத்தக்க கூட்டம் அல்ல மூன்றாவது ஒரு கூட்டம் ரமலான் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு சினம் தான் இபாதத்துக்குரிய தினம் ரமலானில் இருபத்தி ஒன்பது நோன்புகள் நாங்கள் இபாதத்தோடு அமலோடு ஏனையவர்கள் பிடிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரே ஒரு நாளை தான் அவர்கள் வாழ்க்கையிலே அல்லாவை வணங்குகின்ற இபாதத்தை செய்கின்ற ஒரு தினமாக பார்க்கிறார்கள் அது இருபத்தி ஏழாம் இரவு மாத்திரம் நாளை முழுக்க அல்ல சில பேர் அன்றைய தினத்துடைய தொழில் இருக்க மாட்டார்கள் ஆனால் சௌபா சபையிலே முன்வரிசையில் இருப்பார்கள் அன்றைய தினத்தில் இஷா தொழானவர்கள் என்று பல கூட்டங்களை பிரிக்கலாம் மூன்றோடு நிறுத்திக் கொள்வோம் இன்னமொரு கூட்டம் பிரிக்கிறது அந்த இருபத்தி ஏழாம் இரவிலும் கூட பார்க்காத கூட்டம் அவர்களை பற்றி பேசி அர்த்தம் கிடையாது கண்ணியமானவர்களே இது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது கண்ணியமான அல்லாவின் நெல்லடியார்களே ஒரு மனிதனுடைய சகல ஒரு முஸ்லிம் உடைய ஒவ்வொரு வினாடியும் விவாதத்து தான் ஜின் அவள் இன்ச இல்லாலி ஆபுது மனித இனத்தையும் ஜின்னத்தையும் இபாதத் என்னை இபாதை செய்வதற்காக எனக்கு ஒரு அடிமையாக வாழ்வதற்காக என்னை அறிந்து விளங்கி எனக்கு கட்டுப்படுவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குரானில் உறுதியாக சொல்கின்ற பொழுது ஒரு சில தினங்களில் கணியமான மாதத்தில் ஒரு நாள் என்று கௌரவப்படுத்தி தன்னுடைய என்ன வணக்கஸ்தலங்களுக்கு செல்கின்ற கூட்டம் யார் என்று தெரியும் அல்லது வாரத்தில் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக மு இதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய அழிவுக்கு காரணம் ரமதான் வந்தாலே தலைப்பிறை பார்க்க முன்னர் பல முசீபத்துகள் பல சோதனைகள் பல நெருக்கடிகள் பல துவேச வெளிப்பாடுகள் ரமதானோடு இணைந்து வருவதை சில மூன்று நான்கு ஐந்து வருடங்களாக நாம் நமது நாட்டில் கண்டுகொண்டிருக்கிறோம் ஒன்று சுதேசம் காட்டுகின்றவர்களுடைய தவறு குற்றம் அவர்கள் செய்வது ஒரு இனவரித்தனமான ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கணிமர்களே அந்த சுதேசங்களையும் விரோதங்களையும் குரோதங்களையும் எதிர்த்து போராடுகின்ற இரண்டு விதமான சக்திகள் நமக்கு தேவை ஒரு சக்தி நிலைத்திருக்காது அந்த சக்தியும் தேவை முஸ்லிம்கள் எப்பொழுதும் கண்ணியமானவர்களை நான் இரண்டையும் இணைத்து பேச போகிறேன் ரமதானும் சமூக பிரச்சினையும் பற்றி ஏராளமாக பேச இருக்கிறோம் கேட்க இருக்கிறோம் கேட்டும் இருப்போம் பிரச்சினைகள ஒரு ரமதானாக எப்படி நாம் மாற்றிக்கொள்வது அதற்கு முன்னால் சுவருக்கு வெளியில் இருக்கின்ற பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய முன்னர் சுவற்றுக்குள்ளு வீட்டுக்குள்ள இருக்கின்றது நமது கடமையாக இருக்கிறது எல்லோருடைய குறிப்பாக இஸ்லாமிய கடமை இஸ்லாமிய வெறிபிடித்தவர்களுடைய முதற்கடமை குரோதங்களையும் விரோதங்களையும் கருத்து வேறுபாடுகளை பெரிய யுச்சமாக மாற்றாமல் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பாணியில் அமல் செய்வது அமல் செய்வது கடமை அது இருக்கிறதா இது இருக்கிறதா அது பேசி லேப்டாப்பிலும் கம்ப்யூட்டரிலும் சிடி வெளியாக்குவதிலும் கவனம் செலுத்துவதை விட கால் வலிக்க தொழுதார்கள் கால் வீங்க தொழுதார்கள் கால் வெடிக்க தொழுதார்கள் என்ற ஹதீசை அமல் செய்வது பிரதானமான கடமை பேசுகின்ற எனக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் இதை முதலாவது களைய வேண்டும் அமல் செய்ய நான் முன்வர வேண்டும் எங்க செய்யலாம் ரிசர்ச் எங்கும் பண்ணலாம் பண்ணுகின்ற ரிசர்ச்சை நான் எத்தனை அளவு செலவழி பயன்படுத்தியிருக்கிறேன் உதாரணம் சொல்கிறேன் ஒருவர் எப்பலை பற்றி ஆய்வு செய்கிறார் எப்பலில் இப்ப எப்படி விட்டமின் இந்த நேரத்தில் சாப்பிட்டால் இது இப்படி சாப்பிட்டால் இப்படி ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும் இந்த எப்பல் இந்த தன்மை உடையது அந்த எப்பல் இந்த தன்மை உடையது அந்த நாட்டு எப்பல் இந்த தன்மை உடையது என்று இருபது வருடமாக ஆய்வு செய்கிறார் இன்னும் ஒருவர் செய்கின்ற திறமை அவரிடம் கிடையாது ஆய்வு செய்தாலும் அவருக்கு நேரம் கிடையாது ஆய்வு செய்வது அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் எப்பல் சாப்பிடுகிறார் இருபது வருடங்களாக ஆய்வு செய்பவர் எப்பல் சாப்பிடவில்லை யார் புத்திசாலி இருபது வருடமாக எப்படிலுள்ள பயன்களை இருநூறு பக்கத்துகளும் இருக்கிறார் கருத்து வேறுபாடு படவும் இல்லை அவர் பிள்ளை இவர் பிள்ளை சொல்லவும் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி சாப்பிடுகிறார் யார் புத்திசாலி யார் வெற்றியாளர் யார் பரிபூர்ணமான அறிவுள்ள மனிதர் எப்பலை சாப்பிடுபவன் எனவே ஆய்வுகளை செய்யத்தான் வேண்டும் செய்கின்ற ஆய நான் எந்தளவு செயல்படுகிறேன் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆய்வு செய்கின்றவர்கள் எட்டும் தொலாவிட்டால் குரான்கில் ஓதி நீண்ட நீண்ட நீண்ட நீண்ட தொலாவிட்டால் ஆய்வில் என்ன பயன் இருபது இருவது என்று சண்டை பிடித்து மேடை போடுகின்ற கண்ணியமான இதை பொதுமக்களிடம் படித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு கருத்து வேறுபாடு மோதனாக உள்ளம் பிரிகின்ற ஒன்றாக கணவன் மனைவி பிரிவின ஒன்றாக மனைவி இருபது ரகாத் கணவன் எட்டு ரகாத் உம்மா இருபது ரகாத் மகன் பத்திரக்காத் என்ற அளவுக்கு கொண்டு போனால் நாம் நமது பிரச்சனைகளை குடும்ப பிரிவுக்கு காரணமாக்கினால் எப்படி வெளிச்சுவேசங்களை கடைய முடியும் எனவே இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த நமது அது வாட்ஸ்அப் குரூப் நடத்துகின்ற எட்ம்களாக இருக்கலாம் அது பேஸ்புக்கிலே என்ன மார்க்க யுத்தம் புரிகின்ற மா இருக்கலாம் மார்க்கத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடாக அணுகுங்கள் உள்ளம் வேறுபடுகின்ற கருத்துக்களாக மாற்று இயக்கத்தில் உள்ளவர்களை வசைப்பாடுகின்ற கருத்துக்களாக மாற்று இயக்கத்தில் இருக்கின்ற அந்த நபர்களை குத்தி பேசுகின்ற கருத்துக்களாக இந்த ரமதானிலாவது நாம் தவிர்த்து கொள்வோம் என்றால் அதுவே நமது சமூக ஒற்றுமையின் முதல் படியாக இருக்கும் இதை நான் தொட்டுக்காட்டு கண்ணியமானவர்களை தலைப்பை தொடர்கிறேன் சண்டை பிடிக்கின்ற மாதம் அல்ல போட்டி போடுகின்ற மாதம் என்றால் அமலில் போட்டி போட்டார்கள் இபாதத்துகளில் அமல்களை செய்வதில் போட்டி போட்டார்கள் அபுபக்கரில் உங்கள போட்டி பாருங்கள் கண்ணியமானவர்களே வாழ்க்கையிலே போட்டி அபுபக்கர் ஒன்றை செய்தால் நானும் அதை போன்று செய்ய வேண்டும் அபுபக்கர் செய்வதை விட சிறந்ததை செய்ய வேண்டும் என மார்க்கத்திலே அவரை பெரிய வாகனம் வாங்க வேண்டும் அவர் மூன்று மாடி கட்டினால் நான்கு மாடி கட்ட வேண்டும் அவர் உள்ளூர் நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண வேண்டும் செஞ்சால் நான் ஜுவல்ரி செய்ய வேண்டும் நான் ஜிம் செய்ய வேண்டும் அவர் கார் வாங்கினால் நான் பெட்ரோ வாங்க வேண்டும் என்பதில் போட்டி கோட்டால் அழியக்கூடிய துணியா அபுபக்கல விமரைய போட்டி என்ன அபுபக்தருடைய வேண்டும் அபுபக்களை வலது போன்றிருந்தார்கள் என்ன போட்டி எல்லாத்திலும் போட்டி அமலிலே போட்டி போடுவோம் கருத்துக்களையும் ஆய்வுகளையும் முன்வைத்து பேரெடுப்பதில் போட்டி போட்ட என்ன பயன் வாழ்க்கை அமல் செய்து போட்டி போடுவோம் எத்தனை தலைவை ஆய்வில் எழுதியிருப்போம் கால் வீங்க சொலுதார்கள் கால் வெடிக்க சொல்கிறார்கள் விடுல்லாம் எவர் எ பரிசு கொடுத்திருக்கிறோம் அவார்டு வாங்கி இருக்கிறோம் டிகிரி செய்திருக்கிறோம் ஏழில் ஏ எடுத்திருக்கிறோம் கால் வலிக்கவாவது ஒரு நாள் தொழுதி இருக்கிறோமா ஒரு கால் வலிக்க தேவையில்லை வலிக்க லேசான வருத்தம் வந்தாலும் கதிரை தேடுகிறோம் நோயாளிகள் வேறுபடுத்துவதிலே இன்பம் காட்ட வேண்டிய மாதம் வருகிறது கால் பரதிலே வீங்குகிறதா எழுபது தடவைகள் கால் வீங்குவதற்கு இரண்டு ரக்கொழுகே கால் வலிக்கிறதா எழுபது தொழுகைகளை உணர்ந்த அந்த நன்மை கிடைக்கலாம் எழுபது பறதுகள் ஒரு சுங்க ஒரு நன்மை எப்படிப்பட்ட காலம் அப்படிப்பட்ட ரமதானை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு பட்ட சிறப்புகள் இருக்கின்றன ஏராளமா கேட்போம் கனிமன எந்த அளவு என்றால் ஒரு ஹதீஷ் இருக்கிறது ஹதீஷ் சற்று ஒரு விலகினிருந்தாலும் சிறப்புகள் சம்பந்தமாக யார் என்று அதிசகை இதை நான் இங்கு விளங்கப்படுத்தால் எல்லாரும் விளங்க முடியாது நான் விரைவில் விடயத்தை சொல்கிறேன் சகை என்றால் இது லைஃப் என்றால் இது என்று வகுத்து தந்தவர்களே சொல்கிறார்கள் அப்படி இல்லை மார்க்கில் மறுப்பவர்களும் லைஃபான அதிசய கண்மூடித்தனமாக ஆய்வில்லாமல் முழுக்க நபியவர்கள் சொல்லவே இல்லை என்று அடித்து சொல்பவர்களும் நபி விடயத்தில் பொய்யைத்தான் சொல்ல இட்டுக்கட்டப்பட்ட ஆதீச இருக்கிறது பிரிக்கப்பட்டிருக்கிறது அது ஆய்வு செய்து பிரித்து தரப்பட்டிருக்கிறது இந்த ஐபான் ஆதீஸ் என்றால் அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தப்பட்டது பெரும்பாலும் அறிவிப்பாளருடைய சிறிய பல இனங்கள் அதீசை நவியர்கள் சொல்லவில்லை என்ற தரத்துக்கு யாரும் வர முடியாது நபிவர்கள் சொல்லாத ஆதிசனை சொல்பவரும் நபியுடைய சொல்லவில்லை என்று போய் சொல்பவனும் நிறகத்திலே இடத்தை புக் பண்ணட்டும் என்று வருவார் கண்மூடித்தனமாக நதி சொல்லவில்லை என்று தைரியமாக இன்டர்நெட்டிலே தகவல் எடுத்துக்கொண்டு முக்தி பட்டம் தானே தனக்கு கொடுத்துக் கொண்டு கொடுக்கின்ற அரை இந்த ஹதிஸ் வருந்தும் என கண்ணியமானவர்களே லைவான் அதிசை பற்றி படிக்க வேண்டும் மேலோட்டமாக எல்லோரும் பொதுமக்களுக்கு மார்க்க குழப்பவாதிகள் உருவாகிய காலம் அது இல்லை இது இல்லை என்று கூடிய சீக்கிரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேட்டோடு புதுக்கடையிலே இந்த மஸ்திலே நான் சொல்கிறேன் உலவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் குரானில் குறைய போகிறது சாண்டித்தனமாக யாரையும் உண்மையாக பரிபூர்ணமாக கட்டறிந்த அறிஞர்களை நான் இங்கு பேசவில்லை தன்னுடைய பெயருக்கே மூலபொருள் எது கொண்டு தெரியாத மேலைகளை பற்றி பேசுகிறேன் தன்னுடைய பெயருக்கு கருத்தை விளங்கிக் கொள்ளாத மேதைகளை பற்றி சொல்கிறேன் வார்த்தையை உச்சரிக்க தெரியாத மேதைகளை பற்றி பேசுகிறேன் இவர்கள் மேதைகள் என்று சொல்பவர்கள் எப்படிப்பட்ட முட்டாள்களாக இருக்கும் அதே சில சில முக்கியமான இவருடைய அறிவுக்கு நேரடியாக படவில்லை என்ன விளக்கம் பகுத்தறிவு கணிவனின் பகுத்தறிவுக்கு இஸ்லாம் சோதுவாகவில்லை என்று தான் காலப்போக்கிலே நாஸ்திகர்களாக மாறினார்கள் நாஸ்திகர்களுடைய கொள்கையில்தான் எல்லாம் இயற்கை எனக்கு பட்டால் நல்லம் படாவிட்டால் பிழை நாஸ்திகர் எல்லாம் சூரியன் பதகிறது போகிறது அல்லாவோடு இயக்கவில்லை நாம் நினைத்ததை நாம் செய்கிறேன் நம்முடைய படைப்புகள் நமது கட்டும் அல்லாவுடைய செயல்பாடு கிடையாது எல்லாம் இயற்கை எனக்கு பட்டால் சரி படாவிட்டார்கள் என்றால் நாஸ்திகத்தை நோக்கிய பாதை பாலம் போடப்பட்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் பாலத்தின் வேலை முடியும் நாஸ்திகத்து எல்லை அடையக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு அல்லா ஹிதாயத்தை கொடுப்பான கனிவானவர்களே இல்லாத ஒன்றை சொல்வது இப்படி தவறோ நபியர்கள் சொல்லி இருக்கலாம் என்று பெரும்பான்மையான அப்படியான தரத்தில் இருக்கின்ற ஹதீசையும் இல்லை என்று முழுக்க மறுப்பதும் நபி உடையத்தில் சொல்வதுதான் என்பதை பற்றி பேசுவது குறைவு எனவே அப்படிப்பட்ட சிறப்புகளில் ஒரு ஹதீஸ் தான் ஒரு காகம் விடுபவர்கள் யாரும் நோன்பு பிடிக்காமல் இருக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டு எல்லோரும் பிடிப்போம் ஒரு காகம் குஞ்சாக பிறந்து பறக்க ஆரம்பிக்கிறது பறக்க ஆரம்பித்து அந்த காகம் அப்படியே பறந்து பறந்து பறந்து வாழ்க்கையில எங்கும் இடையே நிறுத்தாமல் பறக்கிறது நான் ஸ்டாப் பறக்கிறது குஞ்சாக பறக்க ஆரம்பித்தது தூரத்திலிருந்து பறந்து முடிந்த தூரம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அந்தளவு தூரம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படும் ஒரு நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேற என்ன தேவை ஏராளமா இருக்கிறது சுவர்க்கத்துக்கு அல்லா விசேட கட்டளை எடுகிறார் என்னுடைய அடியார்கள் எனக்காக பசித்து தாக்கி கலைப்புடன் இருக்கிறார்கள் உன்னுள் உன்னிடம் வந்துதான் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் ரெஸ்டெடுக்க வேண்டும் உன்னை நீ அலங்கரித்துக்கொள் என்று சுவர்க்கத்துக்கு அல்ல விசேட கட்டளை பிறப்பிக்கிறார் கனிமனே அப்படி பல சிறப்புகள் மாலையில டீம் குடித்து இஃப்தாரிலும் ஏமாற்றுகின்ற கூட்டத்திலே நம்ம யாரையும் சேர்க்காமல் இருப்பானா வீட்டுக்கு பழம் காட்டுவதற்கு சகரன் சாப்பிடுவார் குடும்பத்துக்கு பணம் காட்டுவதற்கு இஃப்தாரம் சாப்பிடுவார் இடையிலே கள்ளத்தனமாக எங்காவது சென்று அது ஒரு அந்நியவனுடைய ஹோட்டலில் சென்று அதே சாப்பாட்டை கள்ளத்தனமாக ஒழித்து திண்டுவிட்டு சகரிலும் உட்கார்ந்து நடிக்கின்ற நபர்கள் நான் இந்த காலத்திலே ஒரு சுத்த நயவஞ்சக நோதரியா நயவஞ்சகத்தை நடிப்பார்கள் முனாபிக்கருடைய அடுத்த பேர் நடிகர்கள் முனாஃபிக்கர்களுக்கு நமது பாணியிலே கருத்து இன்னும் ஒரு கருத்தை சொல்லலாம் நேரடி கருத்துல சொல்லலாம் நடிகர்கள் நடிப்பார்கள் நேரத்துக்கு ஏற்ற நடிப்போம் காலத்துக்கு ஏற்றோ இடத்துக்கு ஏற்ற நடிப்பு அரபி போன்று திருமண வீட்டிலே வெள்ளக்காரன் போன்று கோலமோ அதுதான் பசாரில் மசிதிலே என்ன உருவமோ அதுதான் கல்யாண வீட்டில் மசிதிலே என்ன கோலமோ அதுதான் மாப்பிள்ளையாக போனாலும் மசிதிலே என்ன கோலமோ அதுதான் நம்முடைய கபன் தொப்பி போடப்படுகிறது தலைப்பாக வேறு கட்டப்படுகிறது தலைப்பாக முழுமையாக மறைக்கப்படுகிறது அது மையத் என்பதனால் ஆண்கள் முகத்தை மறை தடைக்கப்படுகிறது ஆனால் மையச் எப்படி மறைக்கப்படுகிறதோ அதுதான் கனிமலை இன்று எப்படி மாறிவிட்டது திரிகோட்டர் மசிதுக்குள் வந்துவிட்டது திரிகோட்டம் சட்டப்படி அனுமதி திரிகோட்டர் கொஞ்சம் கெண்டைக்கால் வரைக்கும் வந்தால் அது பொருத்தம் நல்ல இருக்கும் முழங்காலும் ஒரு பகுதிக்கு போகின்ற பொழுது சுஜித்துக்கு போகின்ற பொழுது குளிந்தனும் போகின்ற பொழுது விளங்குகின்ற அந்த அமைப்பிலே முழங்காலுக்கு நெருங்கிய முழங்காலிலே ஒரு பகுதி அடிப்பகுதி விளங்குகின்ற அந்த திரிகோட்டோடும் மஸ்ஜிக்கு வருபவர் அதே திரிகோட்டோடும் டிஷர்டோடும் கல்யாணம் வைப்பவத்துக்கு கல்யாண வீட்டை மதிக்கின்ற அளவு இடத்துக்கேட்டவர் நடிப்பது நயவஞ்சகம் எனவே சகரலிமிட்டாரில் திண்டுவிட்ட இடை சாப்பாடையும் விழுங்கிக் கொள்பவர் நயவஞ்சகர் என்பதில் சந்தேகம் இருக்கிறதா இல்லையென்று அவரே அவரை பற்றி முடிவெடுக்கட்டும் நான் பத்து தேவையில்லை கண்ணியமான நடித்ததாக ரமலானிலே மஸ்ஜித் இபாதத்தை கொண்டு வெளிச்சமாக தவிர யாரும் தப்பாக எடுக்கக் கூடாது எந்த மசித் நிர்வாகிகளுக்கு நான் இதை கொள்வதைய கடமை நிர்வாகத்திலே எஹலாஸ் இருக்காதோ மன தூய்மை இருக்காதோ இப்படி நான் பேசினால் அடுத்த முறை கியாமத்தினால் வரைக்கும் எனக்கு இந்த மெம்பரில் ஏற கிடைக்காது கிடைக்காது யாருடைய உள்ளத்திலே ஊச்சை இருக்கிறதோ யாருடைய உள்ளத்திலே உளமாக்கல் எனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறதோ யாருடைய உள்ளத்திலே நான் எனக்கு ஒக்காலத்து வாங்கி எனக்கு ஏற்ற உலகம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன் எவருக்கும் பயப்படக்கூடிய கட்சி மேடை அல்லது இயக்க மேடை அல்ல இது சுதந்திரமா கருத சொல்லலா சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடிமையாகத்தான் ஜும்மா செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மிம்பர் உங்களுடைய மின்பர் என்ன காபத்தில் அவருடைய மின்பரா மதினா உணவு அவருடைய மின்பரா நீங்கள் நபியுடைய அந்த சொல்ல நிறுவாங்கியா உங்களுக்கு வக்காலத்து வாங்கி அடிமையாக பேசுவதை கொடுமாக்கல் உங்களுக்கு பொருத்தம் இல்லாத பேசினால் நீங்கள் ஜும்மா கொடுக்க வேறு மிம்பர்கள் இல்லையா உடம்பாக்களுக்கு இப்படிப்பட்ட சுயமலவாதிகள் நிர்வாகத்தில் இருப்பது பாரி அபாயம் கனி இது குறிப்பிட்ட ஒரு சாரை குறிப்பிடுகின்ற வார்த்தை அல்ல சில திமறு பிடித்தவர்கள் நாடராவிய ரீதியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த சபையில் இருந்தாலும் நீங்கள் என்னை தனிமை சந்தித்தாலும் உங்களிடம் நேரடியாக சொல்வதற்கு நான் தயார் நீங்கள் தூய்மையற்ற ஒரு நிர்வாகி சொல்ல வருகின்ற விளையாடு தெரியுமா இப்படி பேசினால் சிலருக்கு பிடிக்காது என்ன சில நினைக்கிறார்கள் ரமதான் வந்தால் மசிதை டெக்கரேட் பண்ணுவதுதான் சிறப்பு இருபத்தி நான்கு மணித்தாலும் வெளியிலே பல்பை போடுவது ஏற்றவாறு உயர்த்தி கட்டலாம் கட்டடங்களை உயர்த்தலாம் பரிசாக்கலாம் அல்லாவுடைய பெயர் அங்கே பேசப்பட வேண்டும் சிக்கி செய்யப்பட வேண்டும் குரான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் தொழுகைக்கு கனிமலர்களே எந்த பள்ளியிலே வல்லோ கிரௌ கூட எந்த பள்ளியிலே அலங்கர கைபே இரண்டு ரவுண்ட் அடிக்கிறார்களோ அதைவிட கிரவுட் கூட இவர்கள் தான் பேசுவார்கள் கால் வீங்க சொல்லுதார்கள் கால் வலிக்க சொல்லுகிறார்கள் கால் வடிக்க சொல்லுதார்கள் நபியை பற்றி எத்தனை மஸ்திலே கண்ணியமானவர்களே மஸ்தி அலங்கரிக்கின்ற அந்த நபர்கள் முன்சம் என்று பரிபூர்ணமாக தராவிகளையும் கேமுல்லை தொழுகை நேரத்தை பன்னிரண்டு மணி என்றும் ஒரு மணி என்றும் ஒன்னே முக்கால் என்றும் நிர்வாக கூட்டம் வைத்து முடிவு செய்கின்ற எல்லா நிர்வாகிகளும் தராவி தொழுகிறார்களா முன்மாதிரியானவர்கள் தேவை நிர்வாகத்துக்கு எந்த மசூதியை எனக்கு குறிப்பிடவில்லை இப்படிப்பட்டவர்கள் எந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் தகுதியேற்றவர்கள் இது சொந்த கருத்து தூண்டிவிடப்பட்ட கருத்து அல்ல யாருடைய வயணையும் நாங்கள் விழுங்கி ஆடுகின்றவர்களும் அல்ல அல்லா சமூகத்தை பற்றி நமக்கு தெரியும் எனவே நிர்வாகத்தினர்கள் முன்வரிசைபாதை செய்ய வேண்டியவர்கள் சில மஸ்து ஜும்மாவில் கூட சந்தர்ப்பம் வருவதெல்லாம் சொல்லுகிறேன் சொல்ல வேண்டிய கடமை எல்லோரும் மறைத்தால் யார் சொல்வது இந்த விடயத்தை எந்த மஸிதில் நடந்ததோ அந்த மஸ்தும் பாக்கியம் கிடைத்த ஏன் இந்த மசிதில் கூட இந்த மசித அப்படி நடந்த மசதிகளை சொல்லி காட்டியனால் இங்கு சொல்ல முடியாது சில மசதிகளிலே நிர்வாகிகள் ஜும்மா பய நடக்கின்ற பொழுது கொத்தபா நடக்கின்ற பொழுது அறையிலே பேசிக் மன்னிக்க வேண்டும் தகுதியானவர்கள் இவர்கள் கொத்தபா பிரது தாழ்த்தி கேட்க வேண்டும் குரான் கொடுத்து கேளுங்கள் கிழகிட்டு கேளுங்கள் கேளுங்கள் என்ற ஆயத்துடைய முழு விளக்கத்தில் ஒரு விளக்கம் பெரும்பான்மையான செவிமடுக்கப்பட வேண்டிய ஒத்துபா அவர்கள் சுரக்க சான்றி அடைந்து விட்டார்கள் பெரிய அந்த பெரிய டிகிரி பெரிய போஸ்ட் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்டவர்கள் இந்த பேச்சு பிடிக்காது என் பயம் கேட்பதும் இல்லை தெரிந்துவதும் இல்லை கொலிட்டியானமாக்கலை பயானுக்கு பேசுவது மாத்திரம் அல்ல நோக்கம் அவருடைய நீங்கள் அமல் செய்வது எங்களை விடுவோம் என்னுடைய நண்பர முஸ்லீம் நண்பர் கேட்டிருக்கிறார் ஒரு அந்நிய நண்பர் இந்த மசிதிலும் அந்த மசிதிலும் லைட் போட்டிருக்கிறார்களே பல்ப் போட்டிருக்கிறார்களே சின்ன வயது சிறுவர்கள் பேச்சு கொள்கிறார்கள் பதினெண்டு வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் முஸ்லிம் நண்பர்களை கேட்கிறார் அந்த மாற்றுமாத நண்பர் இந்த மல் போட்டிருக்க என்று அவன் சொல்லியிருக்க சம்பவம் இந்த மசிதிக்கும் அந்த மஸ்ஜிதுக்கும் கலியாணம் என்றான் வேறெந்த பதில் சொல்ல முடியும் அவன் சொன்ன சரிப்படுத்த விளையாட்டு தரமாக சின்ன பிள்ளை அவனுடைய விளக்கம் பிள்ளை தவறு எதற்கு இந்த பல் பல் போடுவதால் தரா சப் கூடி இருக்கிறது சரத்லகை சப் கூடி இருக்கிறது பல் போடுவதால் குரானுடைய ஹிஸ்புகள் கூடிய மதரசா மாணவர்கள் ஓதுகின்ற குரான் மதரசா மாணவர்கள் ஓதுகின்ற ஹிஸ்பல்லாது குரானை வாழ்க்கையில் தொடாதவர்களுக்கு சபை குரானுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் குரானை செலுத்த வேண்டிய சபை ஹிஸ்புக் ஆதாரம் கேட்பார்கள் ஆதாரம் இருக்கிறதா கண்ணியமான படைகிறது குரான் கூட்டாக இருந்த குரான் ததாரு அதிச இல்லையா உனக்கு பாடம் எங்கெங்கு கருத்து வேறுபாட்டுக்கு ஆதாரம் காட்டுவாயோ அந்த ஆயத்துக்களே சரியாக பாடம் முழு குரானில் எத்தனை சூறா பாடம் எத்தனை பார்த்து எங்கு பார்த்தீங்கன்னாலும் விடுங்கள் இல்லை மக்களை குழப்புகின்ற பாணியை விடுங்கள் இது அப்படிப்பட்ட காலம் அல்ல இது மசிதிக்கு கல்லடைக்கின்ற காலம் இது மசிதிக்குள்ளே இறைச்சியை போடுகின்ற காலம் முஸ்லிம்களுடைய வியாபாரங்களுக்கு நெருப்பு வைக்கின்ற காலம் இது முஸ்லீம்களுடைய காணிகளை பறிக்கின்ற காலம் முஸ்லிம்களுடைய மையவாடிகளுடைய வேலைகளை கலட்டுகின்ற காலம் மையத்துக்களுக்கு கூட நிம்மதியாக அடைக்க இடமில்லாமல் போக போகின்ற காலம் நமக்குள் ஏன் மையத்துக்களை உருவாக்குகிறோம் நமக்குள் ஏன் மோதுகிறோம் நமக்குள் ஏன் இயக்க வெறி கண்ணி மனித ஒற்றுமை குரானை சொன்னேன் அடுத்த நபியர்கள் கவனம் செலுத்திய நான் ஹராம் என்று சொல்ல வரவில்லை கூடாது என்று சொல்ல என்ன பிரயோசனம் என்று கேட்டேன் அதை முப்பது நாளும் சில மசிதகளிலே அதை பகல் நேரங்களில் இந்த கரண்ட் வேஸ்டுக்கு என்ன பதில் இந்த மின்சார விரயத்துக்கு என்ன பதில் எங்கு பில் வருகிறது தனிப்பட்ட பில் மில் பொது சொத்தில் விளையாட வேண்டாம் பொதுச்சொத்தில் விளையாடுகின்றவர்கள் கண்ணியமானவர்களே அவர்களுக்கு பெயர் பொது சொத்துக்களிலே துறை மோசம் செய்கின்றவர்களுக்கு கொடிநாட்டப்படும் மறுமையில் எழுதப்படுகின்ற ஒவ்வொரு விதமாக எழுப்புவார்கள் கொடிநாட்டப்பட்டியாக நடித்த அள நட்டுவான் யார் தெரியுமா இப்படி பொது சொத்துக்களிலே செய்தவர்கள் பல் போடுவதை சொல்லவில்லை பொது சொத்து பதிலாக நியமலை மசிதை ஒவ்வொரு வருடமும் பெயர் தேவையா ஒவ்வொரு வருடம் மசின் பெயிண்ட் தேவையா தலை தருப்பாகி விட்டது ஊத்தை படைத்து விட்டது மஸனை சுத்தமாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் செலவழித்து பெயிண்டடிப்பது தேவையா சிலர்கள் ஒவ்வொரு வருடமும் என்ன பல்புகளை மாற்றுவார்கள் சில அலங்கார பல்புகளை போடுவார்கள் என்ன தேவை இருக்கிறது மசின் எழுத்தாக இருந்த இதிலே வரைக்கும் ஒன்பதாம் ஆண்டு அதுவரைக்கும் நபியர்கள் இருத்தில் இபாதை செய்யவில்லையா இருப்பில் இவாதி செய்யுங்கள் சொல்லவில்லை இருப்பதை இருக்க விடுங்கள் அதை கடத்தி மாற்றி சொந்த பணத்தில் செய்தாலும் பரவாயில்லை பொது செய்ய வேண்டாம் பொதுச்சொத்தில் நீங்கள் மக்களுக்கு ஷோக் காட்டுவதற்கு அசை நல்ல நிர்வாகிகள் பள்ளியுடைய கலரை மாத்தி விட்டார்கள் உடைத்து விட்டார்கள் அழகான மிம்பர் என்று ஏசி போட்டு விட்டார்கள் சொந்த பணத்தை செய்தால் வேறு விடயம் ஒதுக்கத்தை பயன்படுத்த வேண்டாம் தேவைகள் இருக்கின்றன இந்த பணங்களை எடுத்து கண்ணியமானவர்களே சில மசூதர் அலங்கரித்து அலங்கரித்து அலங்கரித்து அதிலே கவனம் செலுத்துகிறார்கள் மசிதிக்குள்ளே தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்து முக்கியம் என்னுடைய தலையங்கம் ரமதானுடன் சம்பந்தப்பட்ட மல்டிபிள் தலையங்கம் நான் தலைப்பில் தலைப்பு ரமதானில் நாம் செய்கின்ற தவறுகளும் செய்ய வேண்டிய பணிகளும் இந்த பணங்களை சேகரித்து மசிலுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள் இதை யாரும் சொல்லி பேசுகிறேன் இருக்கலாம் இவர்களுடைய ஏதாவது ஒரு நிரந்தரத்துக்கு இந்த குணங்களை மிச்சம் படுத்தி செய்யலாம் என்ன தெரியுமா பொய்யர்கள் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் பெட்டியில் எழுதியிருக்கிறார்கள் பிரமதானிகளில் பெட்டிகள் கூடும் உண்டியல் என்ன பெட்டிகள் கூடும் மில் ஊழியர்களுக்கான சதக்கா தான தர்மம் உதாரணம் மசிதி ஊழியர்கள் பேர் நடந்த விடயம் எந்த மசிதில் நடந்தது அந்த மசிதிலே சொல்லப்பட்ட விடயம் சேர்ந்து விட்டது காரணமாக ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் பற்றி சேர்ந்திருக்கிறேன் எல்லோருமே மத்திய ஊழியர்கள் என்றால் கொஞ்சம் இறக்கப்பட்டு போடுவார்கள் எனக்கு இந்த வயதால் என்னுடைய பிள்ளைக்கு ஓதைத் தந்தவர் என்னுடைய வீட்டில் பார்த்தியாவது மையத்தை குளிப்பாட்டியவர் உமாவை கவன் செய்தவர் வாபாவை கவன் செய்தவர் உமாவுடைய கபிர்களை துவா ஓதியவர் என்று பல நன்றி கடன்களோடு மக்கள் எனக்கு வழிகாட்டியவர் எனக்கு எல்லா விதமான அமல்களை கேட்டுப்படுகின்ற இம்மா மதுரன் எங்களை அதான் சொல்லி எங்களை அழைக்கின்றவர் ஞாபகப்படுத்துவர் எங்களுடைய மலர் சலகூடத்தை சுத்தம் செய்வர்கள் இறக்கத்தோடு போடுவார்கள் ஐந்து லட்சம் சேர்ந்து விட்டது ஒரு தலைக்கு ஒரு லட்சம் போக வேண்டும் மஸ்ஜிதால் வேறு சம்பளமும் நோம்புடைய துடையுங்கள் மேலே வெளியிலே போடுகின்ற கூலி கிடைக்கும் அந்த ஐந்து லட்சம் சேர்ந்தால் இப்பொழுது இந்து பட்டியில் சேர்ந்த ஐந்து லட்சத்தையும் சமமாக ஒரு லட்சம் கொடுக்க வேண்டுமா என்று குருத்துப்பூச்சியை சிந்தித்து மூன்று லட்சத்தை ஒதுக்கிவிட்டு இரண்டு லட்சத்தை மசிது சொத்திலே சேர்க்கின்ற சில முட்டாள் பொய்யர்களும் இருக்கிறார்கள் அந்த பெட்டியிலே ஐந்து கோடி சேர்ந்தாலும் நினை வைத்துக் கொள்ள சபையிலே இருக்கின்றவர்களுடைய நண்பர்கள் எந்தெந்த பள்ளியிலே உறவினர்கள் எந்தெந்த பள்ளியிலே நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ இங்கே இருக்கின்ற நினை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சதத்தை அந்த பெட்டியிலிருந்து வேறு தேவைக்கு பயன்படுத்துவது ஹலமாகத்தான் இருக்கும் ஏன் எழுதப்பட்டு ஐந்து லட்சத்தில் மூன்று லட்சத்தை ஒரு கோடி போக போகிறதா ஏன் மக்கள் சந்தோஷத்தில் யாராவது ஒருவர் ஒரு தங்க ஒரு ஒரு பத்து போனுடைய நகை தங்கத்துண்டை கொண்டு வந்து போட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஜோல் செய்ய முடியாது ஆரம் போட்டாருக்கு நமது நடந்து கற்பனையில் பேசவில்லை ஒரு சதக்காவுடைய வைபவத்திலே தங்கம் தக்காக கொடுக்கப்பட்டது சாபி பெண்களும் பெண்கள் எமது காலத்திலும் இருக்கிறார்கள் சாதி பெண்கள் செய்த நகைகளையும் தங்கங்களையும் கலர்த்தி சஹாபி பெண்கள் வீசினார்களே அந்த பெண்கள் நமது நாட்டிலும் இருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் ஒரு பெண் தங்கத்தை கொடுத்தார் நடக்கும் தங்கம் போடப்பட்டாலும் மசித் ஊழியர்களுக்கு பிரிய வேண்டும் இதை ஆணித்தரமாக இன்னும் சிலர் ரமதா வரமுந்தியை சொல்லிக்கொள்ளால் ரமதான் ஆரம்பித்தவுடன் தூய்மையாகவே நான் பின்பற்ற வேண்டும் பள்ளிகளில் ஸ்டாஃப்கள் கூடுகிறார்கள் தலை கூடுகிறது பங்குக்கு எப்படி கூடுகிறது பள்ளி ஊழியர்கள் ஐந்து பேர் இன்னும் பத்து பேர் கூடியிருக்கிறார்கள் தேவை கண்டி காட்டுவதற்கு தேவை கிடைக்கலாம் என்ன என்று பார்த்தால் டிரஸ்டி போர்டில் இருக்கின்ற உறவினர்களுக்கு எல்லாம் பள்ளியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மன்னிக்க வேண்டும் எந்த மசிதம் செய்தார்களோ அந்த மசிதில் சொல்லப்பட்டேன் இங்கு என்று நான் சொல்கிறேன் நடந்தோ மசிதிலேயே அல்லாவின் சொல்லி விடையங்கள் ஊழியர்களுக்கு மோதலுக்கும் போகக்கூடாது போனால் பெரியாதி விடுவார்கள் எந்த போதாம உனக்கு அதை சுரீகரிப்பதை தன்னுடைய உறவினர்களை சாக்கா வேலை இல்லை வேலைக்காய் வேற அந்தரவு இல்லையா கன்னிமன மஸ்கி முழுக்க பத்து பேர் போதுமா பதினைந்து இருபது பேரை ஸ்டாஃபாக கூட்டி குடும்ப உறுப்பினர்கள் போட்டு இங்கு பிரிக்கின்ற பங்கை அவர்களுக்கு பிரிக்கின்ற ஒரு கேவலமான வேணுமென்றை செய்தால் தேவைக்கு செய்தால் பரவாயில்லை அடுத்ததாக பிரச்சனைக்குரிய காலம் இதுதான் இறுதியாக நான் எடுத்தேன் முதலில் பேச எடுத்து எல்லோரும் சமூகம் பேசினால் பிரயோசனமாக இருக்கும் இறுதியாக கிடைக்கிறேன் கண்ணியமனே நமக்கு பேசுகிற நபர்களே அந்த வரலாறுகளை பேசி படித்து ஆறுதல் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த எதிரிகளோடு மோதியவர்கள் எப்படி இருந்தார்கள் இருந்தார்கள் அதை நாம் வரவேற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய சண்டாள ஒரு நாட்டை ஆண்ட அணியாயக்காலம் சுல்கமாக திருஷெடி முழிகிறது முழகத்தை ஆண்ட அணிய இருவரும் நோக்தான் என்ன நடந்தது ஒரே ஒரு ஒரு ஊர் ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு மாகாணம் போன்று ஹிஜாதுடைய மாகாணத்திலே பெரிய முதலமைச்சராக இருந்தவர் யார் ஹிஜாஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் அபுஜகன் அபூஜ் சமக்கருத்த மடையின் தந்தை மௌட்டிகத்தின் தந்தை தோதித்தனத்தின் தந்தை உண்மையான பேர் அபுல் ஏக்கம் உண்மையான புனை பேர் புனை பேர் ஞான விதா ஞான விதா கேளுத்தான் ஞானம் பிறகு மடத்தனம் பிறந்தது என்ன நடந்தது அதே போன்று அதே காலத்தில் என்ன பாராளுமன்ற சபாநாயகர் அபுஜகல் என்றால் பிரதம கொறடாவாக அபு ஹபி வைக்கலாம் அந்த காலத்திலே பெரிய என்ன இஸ்லாத்துடைய துயேசங்களை கட்டுகின்ற தூதுவர்களாக பாராளுமன்றத்திலே அங்கீகாரம் பெற்ற துயேச தூதுவர்களாக இருந்தவர்கள் தளம் உமையா ஆரம்பேரம்பட்டங்களிலே சுவர்க்கத்திலே தனிமுத்தால் மாளிகை கட்டிய ஒரு நபராக எனக்கு பின்னர் நபி வருவதாக இருந்தார் உமர் தான் தகுதி என்ற அளவுக்கு சுரேஷ மனிதராக மாறிய உமரும் இருந்தார்கள் இரண்டு அபு சூப்பியான்கள் இருந்தார்கள் அறிவு ரீதியாக கவிஞராக இருந்தார் அபு சுபியான் ஹாரிஸ் ஒரு பெயர் ஒரு கவிஞர் கவிதையினை இஸ்லாதை கொச்சைப்படுத்தினார் அந்த Facebook பண்ணுகிறார்கள் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் இதுபோன்ற பாணியிலே செயல்பட்ட குழுவுடைய தலைவராக இருந்தார் அபுசுபியான் கவிதையிலே இஸ்லாதிக்கு எதிராக கவி படிப்பார் கருத்துக்களை வெளியிடுவார் கமான்சுகளை சீனியர் மார்களும் இருந்தார்கள் அவருக்கும் நபியுடைய சிறிய தந்தையின் மகன் அடுத்த அபு எல்லா இடங்களிலும் கலவரங்களையும் சுவேசங்களையும் கட்டவிழ்த்து விட்டு பிரதம் அதிபோன்று கிண்டி விட்டு போய் பார்த்துவிட்டு வருகின்ற ஒருவராக இருந்தவர் யார் அபு சூபியானுடைய அவருக்கு மிக கிடைத்தது அவர் நபியுடைய மாமாவாக மாறினார் உமர் அலி நபியுடைய மாமாவாக மாறினார் கண்ணியமான இவர்களை அல்லாவிடம் பொறுப்பு கொடுப்பதோடு முஸ்லிம்கள் இறுதியாக நிமிடங்கள் இரண்டு விதமான சக்திகள் தேவை ஒன்று ஈமானிய பழம் உடல் பழம் முஸ்லிம்களை சகவாழ்வு விட்டு கொடுங்கள் பணிந்து போங்கள் மன்னித்து நடங்கள் என்ற கருத்து முஸ்லிம்களை கோழைகளாக மாற்ற முடியாது கோழைகளாக மாறுகிற என்பதல்ல கருத்து தைரியம் வேண்டும் முஸ்லீம்கள் காலதலை நினைக்கிறேன் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் எதிரி படையை பார்த்து என்ற மன்னர் கருதி தளபதிக்கு நினைக்கிறேன் கால்தலை என்னுடைய தெரியுமாக்கும் பிரைட் ரைஸுக்கும் பிரைட் ரைஸ் பார்சலையும் ஒரு போத்தலையும் கொடுத்தால் வேண்டிய சுவேசங்களை கிளப்புகின்ற கூட்டம் உன்னோடு இருக்கிறது என்னுடைய கூட்டம் எங்க தியாகத்தை செய்வதாக இருந்தாலும் மவுத்துக்கு பயப்படாத கூட்டம் மவுத்துக்கு பயம் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் என்பது இவனுக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா விரோதிகளுக்கும் தெரியும் அதனால்தான் இஸ்லாம் பயங்கரவாதம் முஸ்லீம் பயங்கரவாதம் என்ற வார்த்தையே ஒரு பயன்தான் கோழியுடைய வார்த்தை தான் பயந்தவன் தான் பேசுகிறான் பயந்தவன் எவன் நம்மை பயங்கரவாதம் சொல்கிறானோ அவன் நம்மை பார்த்து பயந்திருக்கிறான் என்பது அடையாளம் தெரியுமா நம்ம நெருங்கி உறவாடுகிறான் பேசுகிறான் பழகிறான் அவன் பயம் இல்லாதவன் நல்லவன் முதலாவது தூண்டிவிடுகின்ற கருத்து அல்ல வாலிபர்கள் குறிப்பாக தூண்டப்படுகின்ற கருத்து அல்ல சொந்த கருத்து இரண்டு விதமான பழங்களை உருவாக்குங்கள் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பைபரிலும் என்ன என்ன ஐஎம்ஓவிலும் நீங்கள் மூல்கி தொலுகை விவாதத்தையும் குரானையும் மறந்த காலம் போதும் டவுன்லோடும் அப்லோடும் போதும் கெச்சப்படித்தது போதும் இரவிலே நோம்பிலே இரவுபூராக சுற்றித் திரிந்தது போதும் பாதைகளிலே கிரிக்கெட்டும் பொட்போடும் விளையாடுதல் டேம்போர்டும் கேரன் போதும் கனிமனர் கோல் இஸ்லாத்துடைய புனித ஸ்தலம் அல்ல வந்து நம்முடைய புனித ஸ்தலம் அல்ல இரவிலே சகல் செய்வது அல்ல வாதிமும் அல்ல சகல் செய்வது போய் குரானும் குடும்பமாக சட்டிமுட்டியோடு கூட்டமா என்ன நோன்பு கிடைக்கும் கோவன் சொல்லவில்லை அல்லாவை படைப்போம் காட்டோட்டம் தேவை தலைவரத்துக்கு போகலாம் ஒழுக்கத்தை பேணலாம் கூத்து குமாரம் இல்லாமல் போகலாம் வரலாம் அதை குற்றம் சொல்லவில்லை இரவை கழிப்பது கும்பாளம் அடிப்பதை சொல்கிறேன் இதை நிறுத்துங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் குறிப்பாக சொல்லிவிட்டேன் நிதானம் தைரியம் வீரம் உங்களுடைய பாவனைகள் உங்களை மாற்றி வருகிறது உங்களுடைய பாவனைகள் ஒரு ஒரு சீவன் இல்லாதவனாக மாற்றி வருகிறது உங்களுடைய நேர்த்தியை வீணாக்குகின்ற பாவனைகளை விடுங்கள் முதலாவது அன்பு வாலிபர்களே உங்களுடைய அன்பு தம்பிமார்களே உங்களுடைய பாவனைகளை விடுங்கள் முடியுமா உங்களுடைய சமவயது உங்களுடைய உங்களுடைய உடம்பு தயாரா இல்லை உங்களுடைய இருபது வயது அறுபது வயது வயது பேருடைய சக்தியும் இல்லை ஏன் உங்களுடைய பாவனை உங்களுடைய இன்கம் உங்களுடைய நீங்கள் நாட்கள் வைத்து சுவைப்பதாக இருக்கலாம் நீங்கள் புகைப்பதாக இருக்கலாம் மூத்தவர்களும் இதே மசிதிலே கடைசியாக இறுதியாக செய்த பிரசங்கத்திலும் வினயமாக வேண்டிக் கொண்ட விடயம் கெட்ட பாவனைகளை விடுங்கள் உள்ள ஹார்ட்டை கிட்னியை பாவனைகளை விடுங்கள் தைரியம் சக்தி தேவைக்கோள மோம் என்று மோமின் கோரையாக இருக்க முடியாது சக்தி உள்ள பணசாலியான மோமின் தான் சிறந்தவன் அல்லாவுக்கு மிக ஓப்பானவன் விருப்பமானவன் என்ற நிலைக்காலாகவும் நவியுடன் நிகழ்வை சொல்கிறேன் எல்லாம் தலையை குணித்து பணி விட்டு என்று கடினமாக இருக்க வேண்டும் பள்ளி உழைத்தவர்களை மன்னித்தார்கள் ஒத்தக குழல கழிவை போட்டவர்களை மன்னித்தார்கள் தொலை பிள்ளைகளை கொண்டவர்களை மன்னித்தார்கள் பொது துடைய சமூக விடயத்தில் முதுகெலும்புள்ளவர்களாக இருந்தார்கள் சமூக தலைவர்கள் முதுகெலும்பு இருக்க வேண்டும் முதுகெலும்பு இருந்தாலும் சுகமாக இருக்க வேண்டும் சமூக தலைவர்கள் சீட்டை தன்னுடைய ஆசனத்தை பாதுகாப்பதற்கு கோளையாக நடிக்க முடியாது நடித்தால் அவனுக்கு ஓட் போடுவது ஹலாம் என்றும் தான் சமூகத்தை காட்டி கொடுத்திருந்த கோழைகளுக்கு அநியாயத்துக்கு பங்கு போவது ஹலாம் சொல்கிறேன் நபியுடைய தைரியத்தை சமூகத்தில் இறங்கினார்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெளிநாடு கல் அடிக்கப்பட்டிருக்கிற முஸ்லீம் தலைவர் சார்பாக பிரதிநிதித்துவமாக பாராளுமன்றத்தில் இருக்க தகுதி இவன் தான் அமலோடு தொழுகையோடு குரானோடு இரவு நேரத்தில் கெப்ஷப்படிப்பை சுட்டுத் திரிவது உலா விளையாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பிரச்சனைக்கு வாசி என்பதை சிந்தனையாக தந்து எனது கண்டிப்பான இரண்டு பிரச்சனைகளுக்கும் நாம் முகம் உள்வாரி பிரச்சனை நமது சமூக பிரச்சனை அதே வேறு இடங்களுக்குரிய மூல மேற்கின்ற பிரச்சனை இரண்டையும் இல்லாத ஒரு ரமதானாக இதை சந்திக்கும் பாக்கிய தருவானாக நல்ல என்னுடைய பாவங்களை மனிதருவையாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மீண்டும் தருவையாக பூரா முஸ்லீம்கள் உண்மை அனுடைய பாவங்களும் தருவையாக நல்ல உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அஸ்லாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக நல்ல தைரியத்தை தருவாயாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக தீய பழக்கங்களை பாதுகாப்பாயாக தீய பண்புகளை நம்மை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுக்கு தைரியத்தை கொடுப்பாயாக கோலைத்தனத்தை விட்டு யாருக்கு முன்னால் உன்னுடைய உதவியோடு ஈமானோடு சக்குவாவோடு மோல் கின்ற பகுதி தருவாயாக தக்குவாவி உறுதிப்படுத்துவாராக தகப்பள்ள உறுதியை தருவாயாக உண்மையான தைரியம் உள்ள ஈமானிய படம் உடல் படம் இரண்டையும் இணைந்தவர்களாக நமது முஸ்லீம் சமூகத்தை மாற்றுவாயாக யார் ரமதானை சுபீட்சமான ரமதானை மாற்றுவாயாக யார் யார் சதிகாரர்கள் சூரிய சோத்ன சுயேசக்காரர்கள் சதி செய்கிறார்களோ குதிக்கிறார்களோ துள்ளுகிறார்களோ அவர்களை இனி பொருட்படுத்தாக அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக இஸ்லாத்தையை பற்றி நல்லெண்ணத்தை கொடுவாயாக உண்மையான இஸ்லாத்தை அவர்களை வழங்கப்படுத்துவாயாக இஸ்லாமிய சமாதானத்தை சாந்தியை விளங்கப்படுத்துவதாக வாழ்ந்த கரிமானன் வர்ணிக்க கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நந்தல்வாயாக வா குருதாவானா அணுகம்